بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستنسوا وتسلموا على اهلها ذلك خير لكم لعلكم تذكرون صدق الله العلي العظيم كنيتكم <تصفيق> مرياديكم مدير انبانا الاسلاميه شهودرتي ترياركم تايماركلي شهودرتي الله سبحانه وتعالى சூரத்துன்னூருடைய இந்த சூரத்துநூரில் மனித கோடிகளுக்கு மனித சமூகத்துக்கு தேவையான பண்பாட்டு ரீதியான அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டே போகிறான் அதிலே ஆரம்பத்தில் ஒரு பெண்ணுடைய கற்பை எப்படி பாதுகாக்க வேண்டும் ஒரு பெண்ணுடைய மானத்தில் மரியாதையில் கை வைத்தவர்களுக்குரிய தண்டனைகள் எப்படி அமையும் இப்படியான ஒரு செய்தியனுடைய காதலே விழுந்துவிட்டால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு என்பதையெல்லாம் அல்லா சுஹானு தாரா நடைபெற்ற நடந்து முடிந்த நிகழ்வுகளை உதாரணமாக வைத்து அல்லா சுபானஹு தாலா எங்களுக்கு பல வகையான புத்திமதிகளை பல வகையான நசீகத்துகளையும் பல வகையான வழிகாட்டல்களையும் அல்லாஹ் சுஹானஹு தாலா எங்களுக்கு செய்துவிட்டு இப்பொழுது அல்லாஹ் சுஹானகு தாரா ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ளே எப்படி நுழைய வேண்டும் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த அளவுக்கு மிக அழகான மார்க்கம் என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே எப்படி நுழைய வேண்டும் பிறருடைய வீட்டுக்குள்ளே எப்படி நுழைய வேண்டும் ஒரு அறையிலிருந்து இன்னும் அறைக்குள்ளே எப்படி போக வேண்டும் பொது இடங்களுக்குள்ளே எப்படி நுழைய வேண்டும் சுஹானம் இப்படியாக பார்க்கும்பொழுதே அல்லாஹ் சுஹானு தாலா ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம் அதற்காக அனுமதி வாங்கிக் கொண்டு போக வேண்டும் அவருடைய மன போக வேண்டும் அங்கே அவர் அவருடைய அவருடைய எந்த விதமான பங்கமும் விளைவிக்காத விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திவதிகளை எல்லாம் குறானும் சுண்ணாவும் மிக தெளிவாக மிக அழகாக எங்களுக்கு பட்டியலிட்டு தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு நுழைவதை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் நினைக்கிறேன் மிகப் பொருத்தமானதாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வீடு எவ்வளவு முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்வில் வீடு எவ்வளவு முக்கியமானது இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வீட்டை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வீடு எந்த தேவை எப்படி தேவை எப்பொழுது தேவை சுகானம்மா இவைகளை பற்றி படித்து பார்க்கும் பொழுது பேசி பார்க்கும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயங்களில் நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு எங்களையே அறந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் நினைக்கிறேன் வீடு என்று சொல்லக்கூடியதை பற்றி அல்லாஹ் சுல்ஹானில் சொல்லும்போது சொல்லுகிறான் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அமைச்சர் வீடு கிடைத்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் வீடு இருக்கிறதோ யாரெல்லாம் உழைத்து கஷ்டப்பட்டு அல்லா தந்த மனத்தை அல்லா தந்த திறமைகளை பயன்படுத்தி உழைத்தார்கள் வீடு கட்டியிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் சக்கனா சுனஹானல்லாம் நிம்பு யூத்திக்கும் சக்கனா அமைதி தரும் இடங்களாக உங்களுடைய வீடுகளை அல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மையிலேயே அமைதி தரும் இடங்களாக உங்களுடைய வீடுகளை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார் சொந்த வீட்டுக்குள்ள போய்விட்டால் அங்கிருக்கக்கூடிய அமைதி அங்கிருக்கக்கூடிய மன ஆறுதல் அங்கிருக்கக்கூடிய சந்தோஷம் இதை அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்து விட முடியாதா விமானத்தில் பறந்து வரக்கூடிய ஒருவரும் அல்லது ஆடம்பரமான வாகனத்திலே சவாரி செய்யக்கூடிய ஒருவரும் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்து விட்டார் நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்குள்ள போய் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் உன்னுடைய வீட்டுக்குள்ளே உனக்கு அமைதியை நான் வைத்திருக்கிறேன் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த ஆயத்திற்கு கீழே இம்மா பிபு கசீர் அழகி சொல்கிறார்கள் கவத்தமில் தன்னை மறைத்துக் கொள்கிறான் தன்னுடைய வேலைகளை அங்கே செய்து முடித்துக் கொள்கிறான் அங்கிருந்து பல வகையான அனுபவித்துக் கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சங்கையான ஒரு அழகான ஒரு அமைதி தரக்கூடிய இடமாகத்தான் எல்லாம் வீடுகளை ஆக்கி வைத்திருக்கிறார் இன்னும் ஒரு ஆயிரத்தி நாளா சொல்லுகிறான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனைவியை பற்றி அமைதி இதே போல அல்லா சொல்லுகிறான் உன்னுடைய மனைவியை கொண்டு உனக்கு அமைதி கிடைக்கும் படைத்தவன் சொல்லுகிறான் அல்லாஹுடைய விக்கிரை கொண்டு மனநிம்மதி கிடைக்கிறது உன்னுடைய வீட்டுக்குள்ள இருப்பதைக் கொண்டு உனக்கு மனநிம்மதி கிடைக்கிறது கிடைக்கிறது அமைதி காண்பதற்காக மனைவிகளை நீங்கள் அவர்களிடம் மனநிம்மதி பெற்றுக் கொள்வதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது மனைவிகளைக் கொண்டு நீங்கள் அமைதி வீட்டினுடைய நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் வந்த மக்களை பார்த்து கேட்டால் சொல்லுவார்கள் மூவாயிரம் குடும்பம் ஒரு சில வினாடிகளில் உங்களுடைய ஊரை விட்டு உங்களுடைய வீடுகளை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் பட்ட அவதி அவர்கள் பட்ட கஷ்டம் ஒரு வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுனாமியின் காரணமாக வீடுகளை இழந்து கேம்புகள்லையும் அகதி முகாம்கள்லையும் பக்க அடுத்த அடுத்த வீட்டு வீடுகளிலும் பள்ளி வாயில்களிலும் சுலகானம் தங்கியிருந்த அந்த மக்களை அணுகி கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள் ஒரு வீட்டினுடைய பொறுமதி ஒரு வீட்டினுடைய நேமத் ஒரு வீட்டினுடைய அறுக்குடை எதுவாக இருக்கும் என்று சொல்லி உலகத்தில் அகதிகளாக வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மை சமூக முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் பெரும்பான்மை சமூக முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் வயதில் முதிந்தவர்கள் அந்த மன நிம்மதியை இழந்து எங்களுடைய இருப்படங்களுக்கு எப்பொழுது நாங்கள் திரும்பி போவோம் என்று சொல்லக்கூடிய ஏக்கத்துடன் வாழக்கூடிய மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள் அவர்களை அணுகி கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள் வீட்டினுடைய பொறுமதி வீடு எவ்வளவு நியமத்தை வீட்டினுடைய அறுக்குடை என்ன என்பதை அவர்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன் காரணம் என்று சொன்னால் கதரும் ஒரு நியமத்துடைய பிரயோசனம் அந்த நியமத்தை இழந்ததற்கு பிறகுதான் மக்கள் கண்டுகொள்வார்கள் தாயினுடைய பொறுமதிய வபாத்துக்கு பிறகுதான் கண்டுகொள்வோம் இருக்கும்போது அவருடைய பொறுமதியை வீடில்லாத மக்களை சந்தித்து கேட்டால் வீடு எவ்வளவு பொறுமதியானது என்பதாக எனவே அன்பான சகோதரர்களே வீட்டை பற்றி இன்னும் சொல்லுவதாக அதுதான் நாங்கள் சாப்பிடக்கூடிய இடம் அதுதான் நாங்கள் நிக்காக செய்யக்கூடிய இடம் அங்கத்தான் நாங்கள் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குடும்பத்துடன் எங்களுடைய மனைவியுடன் எங்களுடைய குழந்தைகளுடன் உல்லாசமாக அன்பாக சுகானக்கூடிய பழகக்கூடிய அதாவது மனம் திறந்து குழந்தைகளுடன் விளையாடக்கூடிய இடமாக சுகான குத்தலா வீடுகளை ஆக்கி வைத்திருக்கிறான் இதே போலத்தான் ஒரு பெண்ணுடைய கோட்டையாகவும் பெண் அந்த வீட்டுக்குள்ளே வைத்து பாதுகாக்கப்படுகிறார் வலா உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் பதுங்கி இருந்து கொள்ளுங்கள் சுஹான உங்களுக்கு சொன்னதல்ல இந்த இருபத்தி ஒராவது நூற்றாண்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு சொன்னது மட்டுமல்ல அல்லா சுல் ஒட்டகத்திலே ஏறி மக்கள் சவாரி செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாங்கள் எதை நாகரீகம் என்று சொல்லுகிறோமோ அது வளர்ந்த காலகட்டத்தில் அடிப்படையான குறைவாக இருந்த அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களை பார்த்து அந்த காலத்திலே வாழக்கூடிய பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நீங்கள் பதுங்கி அமைதியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் வல ரஜினால் ஒரு பெரிய ஒரு பெண்ணுடைய கற்பை ஒரு பெண்ணுடைய கோட்டையாக அல்லா சுல் வீடுகளை ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற கருத்தை குரான் எங்களுக்கு மிக தெரிவாக சுட்டிக்காட்டுகிறது இதே போலத்தான் ஒரு கூட்டத்தை அல்லா தண்டிக்க நாடினான் சோதிக்க நாடினான் வேதனை செய்ய துரோகம் செய்தார்கள் அவர்களுக்கு வாக்களித்துவிட்டு வாக்கை முறித்து விட்டார்கள் வாக்குமேறினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யூதர்களை அந்த யூதர்களை ஒரு கூட்டத்தை சோதிக்கிரும்பினால் வேதனை செய்ய விரும்பினால் நாங்கள் இந்த வீடு என்று சொல்லக்கூடிய நியமத்தை விட்டோம் அவர்களை கலர்த்தி விடுவோம் அவர்களை அந்த நியமத்தை பறித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லா சொல்ல எங்களுக்கு இருப்பிடத்தையும் பறித்து விடுவான் எத்தனையோ மக்கள் மாளிகைகளில் வாழ்ந்தார்கள் கடைசியில் குடிசை கிடைக்கவில்லை எங்களுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அல்லா குரான்ல சொல்லுகிறான் யூத சமூகம் கோத்திரத்தினர்கள் நம்பிக்கை கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை வாக்கு மீறினார்கள் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொண்டார்கள் அல்லா சொல்லுகிறான் அவர்களுக்கு நாங்க கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அல்லா சொல்றான் அவங்க நினைச்சாங்களாம் நாங்க இந்த இடத்துக்கு ஒரு எங்களுக்கும் வறுமை வருமா வியாபாரம் வருமா என்று நினைக்கிறோம் அவங்க நினைச்சது மட்டுமல்ல நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்க இவங்களுக்கு அவங்கள்ட்ட உள்ள பணம் மாஷா அது பரம்பரைக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி நாங்க நினைக்கிறோம் அல்லா சொல்றான் Ah uh. மதீனாவில் வாழ்ந்த சகாபாக்கள் அப்படித்தான் நினைத்தார்கள் அவர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் யூதர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ரெண்டு பேருடைய எண்ணத்திற்கு மாற்றமாக நான் அவர்களை அங்கிருந்து வெளியாகித்தான் காட்டினேன் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு பெருமிதம் கொள்ளுவதை விடவும் அல்லாவுடம் இருக்கக்கூடிய விடயத்தின் மீது ஆசைப்படுவது ஆதரவு வைப்பது மிக பொருத்தமானது என்பதை அல்லா எங்களுக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரே வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டை பற்றி அம்மா வீட்டை ஒரு நிபந்தனையாக வசதி இல்லையோ அவருக்கு திருமணமும் இல்லை திருமணத்துக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் பழக்கம் இருக்கிறது என்னப்பா வயது வந்துவிட்டது நிக்காக செய்யவில்லை வயதுக்கும் நிக்காக தேவை இருக்கிறதோ யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தான் செய்ய வேண்டும் திருமணத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுடைய திருமணம் பெற்றோருடைய நிர்பந்தத்தின் மூலமாக நடக்க முடியாது குழந்தை மகள் மகளை நிக்காக செய்து வைக்க வேண்டும் சொல்ற ஆயத்தமாக நிக்காக செய்ய திருமணம் பிடிப்பதற்கு அவள் கேட்ட சந்தர்ப்பத்தில் எனக்கு வேண்டாம் நான் அதை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல என்று சொல்லி அவள் அதை பண்றான் ஆனா அப்படி இருந்தாலும் கூட உமவாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க நீ முடிக்கத்தான் வேண்டும் இஸ்லாம் இப்படியான முறையில் அவர்களை நிப்பந்தி அவர்களை நிப்பந்தமாக்குவதை பற்றி இஸ்லாம் கதை ஒரு பெண்ணுடைய நிக்காக இருந்தாலும் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய பெண்ணுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவள் வெளிப்படுத்த வேண்டும் ஒன்றோ மௌனமாக இருந்து வெளிப்படுத்துவாள் அல்லது வாரத்தைகளால் வெளிப்படுத்துவாள் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்யும் பொழுது அவள் அமைதி காக்குகிறாள் மௌனமாக அப்படிப்பட்ட கட்டத்திற்கான ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய செய்து வைக்க முடியும் ஒரு ஆணை பொறுத்தவரையும் நிக்காக செல்லுபடியாக மாட்டாது வடமொங்கி தொடுவதைப் போல திபாவை முன்னோக்காமல் முதலாவது நிபந்தனை அவருக்கு நிக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு தேவை இருக்க வேண்டும் நான் நிக்காக செய்ய போகிறேன் இவர் சொல்றா இல்ல நான் எந்த எம்பி எல்லாம் முடிச்சு போட்டு நான் பட்ட படிப்பை எல்லாம் முடிச்சு போட்டு நல்ல ஒரு இடத்துல தொழிலும் கிடைத்து அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய சம்பளத்தை வைத்து ஒரு வீட்டையும் கட்டி கொண்டுதான் நீக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரு சொல்றாரு எனக்கு இப்ப தேவையில்லை நான் இதற்கு எந்த விதமான அவசரமும் படையில் என்ன விட்டு விடுங்கள் சொல்லி அவர் அவரை தன்னை விட விடும்படியாக ஆனால் குடும்பம் போர்ஸ் பண்ணுகிறது நீ முடிக்காவிட்டா என்ன சொல்லுவாங்க ஊர் மக்கள் பார்த்து நீ முடிக்காவிட்டா எங்கட குடும்பத்துக்கு பெரிய இழிவாக இருக்கும் எனவே நீக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி வாப்பா உமா ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் சேர்ந்து பண்ணி இவரை சொல்றாங்க முடிக்க சொல்லி அன்புக்குரியவர்களே நீங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய மரியாதையை பாதுகாப்பதற்காக வேண்டி போய் ஒரு குடும்பத்தை கஷ்டத்தில் போட போறீங்க ஒரு குழந்தையை கஷ்டத்தில் போட போறீங்க அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் குடும்பங்கள் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிக்காக செய்வதற்குரிய முதலாவது நிபந்தனை அவருக்கு தேவை என்று சொல்லக்கூடியிருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு ஆணை பொறுத்தவரையில் அந்த பெண்ணுக்கு செலவழிப்பதற்குரிய பண வசதி கையில் இருக்க வேண்டும் பாப்பட பணத்தருத்தணிக்காக செய்ய போறேன் ரோலடிச்சிக்காக செய்ய போறேன் இல்ல ஒரு பெண்ணை வாளரைப்பதற்கு நாலு வகையான செலவு இருக்கிறது நாலு வகையான செலவுகள் கொடுக்க வேண்டும் முதலாவது செலவு மகர் கொடுக்க வேண்டும் வலிமா கொடுப்பதல்ல வலிமா வசதி இருந்தா சும் குடும்ப பிரச்சனை இல்லை அழகா கொடுக்காமல் வசதி இருக்கிறது போல சில கட்டங்களில் கொண்டும் வலிமா கொடுக்கலாம் ஆற்றல அறுத்து அது கோடை குருமா போட்டுத்தான் கொடுப்போம் என்ற கட்டாயப்பாடு இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அது கட்டத்தில் பேசுவோம் வலிமாக்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் முதலாவது மகர் கொடுக்க வேண்டும் இரண்டாவது அந்த பெண்ணுடைய நஃபகா நஃபகாவுக்குள்ள மூன்று வகையான விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது உணவுக்குரிய செலவு உடுப்புடைய செலவு உடுப்பதற்குரிய உடுப்படையக்குரிய செலவுகள் அதாவது கனடாவில் வாழக்கூடிய ஒருவராக இருந்தால் அங்கிருக்கக்கூடிய சீசனுக்கு ஏற்ற காலநிலைக்கு ஏற்ப உடுப்பு வாங்கிக் கொடுக்க வேண்டி வரும் உதாரணமாக சூடு காலம் அதுக்கு சமர்ல தேவையான சமருக்குரிய உடுப்பு சமருக்குரிய உடுப்பு என்று சொல்லும்போது அங்கிருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய கலாச்சார உடுப்பை பற்றி நான் சொல்லவில்லை இஸ்லாமிய கலாச்சார உடுப்பு கொடுக்க வேண்டும் இது யாருடைய பொறுப்பு இது கனவென்ற பொறுப்பு நிக்காக முடிப்பதற்கு முன்னால் இதை கொடுப்பதற்குரிய சக்தி இருந்தால் தான் நிக்காக செய்ய வேண்டும் மூணாவது அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை அவளுக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும் மாமீட்ட மாமடை வீட்டில் போய் தஞ்சம் கூறுவதல்ல மாமாட்டை இருப்பிடம் கேட்பதுமல்ல நீங்கள் ஒரு வீடு தந்தாவோட மகள முடிச்சுக்கொள்றேன் என்பதுமல்ல நான் இவர்களை பார்த்து என்ன சொல்லுவேன் என்றால் நீங்கள் எப்படி ஒரு தன்னை இஸ்லாமியன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தாம் குரான் சொல்லுகிறது உன்னுடைய மனைவிக்கு இருப்பிடம் கொடு உன்னுடைய மனைவியை நீ வாழவை உன்னுடைய மனைவிக்கு தனிப்பட்ட இடத்தில் இருப்பிடம் காக்க வேண்டும் அவளுடைய மானத்தை அவளுடைய வெக்கத்தை அவளுடைய மரியாதையை அப்படிப்பட்ட பாதுகாத்து ஒரு சுதந்திரமான ஒரு சுதந்திரமான ஒரு குடும்பத்தை கட்டியளிப்ப வேண்டும் அது என்னுடைய பொறுப்பு அதற்காக வேண்டித்தான் காக செய்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே வீட்டை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய வீடு மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஊர்களில் எந்தெந்த பிரதேசங்களில் குறிப்பாக கிழக்கிழங்கையில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் தூக்கி எறியப்பட வேண்டிய கலாச்சாரம் பெண்ணிடத்தில் பெண்ணிடத்தில் வாங்கி வாழக்கூடிய பழக்கம் பெண்களுடைய வீட்டில் வீடு கட்டி தாருங்கள் காணி தாருங்கள் வாகனம் தாருங்கள் நான் படித்த டாக்டராக இருக்கிறேன் நான் ஒரு படித்த படித்த ஒரு ப்ரொஃபஷனராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய படிப்பையும் தன்னுடைய அறிவையும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நியாபத்தையும் விலை பேசக்கூடிய விலை பேசக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் லட்சக்கணக்கான லட்சத்திற்கு மேலே சொல்லலாம் இருக்கக்கூடிய யுவதி பெண்கள் படக்கூடிய பாடு வளைகுடா நாடுகளில் போய் இதற்கு யாரு பொறுப்புதாரி இதற்கு யாரு பொறுப்புதாரி வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய பெண் சமூகத்துக்கு சமூகம் வெளிநாடுகளிலே போய் தொழில் செய்வதற்கு ரெண்டு காரணம் இருக்கிறது இந்த ரெண்டு காரணத்துக்குள்ளதான் இவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள் ஒரு காரணம் கேட்டால் சொல்லுவார்கள் நாங்கள் நீக்காக செய்ய வேண்டும் யாரும் திருமணம் முடிக்க மாட்டாங்க வீடு இல்லாம நாங்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக வந்திருக்கிறோம் ஹவுஸ் பெட்டாக வந்திருக்கிறேன் ஒரு வீட்டின் படிப்பெண்ணாக வந்திருக்கிறேன் நான் வேலை செய்ய வந்திருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எனக்கு ஒரு வீடு கட்டி கொண்டால் தான் என்னை யாராவது முடிப்பார்கள் அதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் கூட்டம் இருக்கிறாங்க நீங்க ஏனும் வீட்டுல ரெண்டு கொமறு பெண் இருக்குது வீட்டுல மூணு கொமரு பெண் இந்த பிள்ளைகளை கொடுப்பதற்கு கணவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பார்த்தா எங்க நாளாந்த செலவுக்குத்தான் அது போதும் அதை கொண்டு நாங்க வீடு கட்ட முடியாது நான் வீடு கட்டுவதற்காக மீண்டும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே முற்றுப்புள்ளி வையுங்கள் மரக்கட்டை இழந்து விட்டோம் மரக்கற்று பறி போகிவிட்டது பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான் பெண்களின் மீது நிர்வாகம் பெண்களுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இந்த பவர் உங்களுக்கு சும்மா கிடைக்க இல்லை இந்த பவர் அல்லா சும்மா அவங்களுக்கு தரல நீங்க ஆம்பளியாக இருக்கிறீங்க அதனால நீங்க அவங்களை நிர்வகிங் கொண்டு அல்லா குறான்னு சொல்லல்ல அல்லா சொல்லுகிறான் பபிமா அன்சா நீங்க அவங்களுக்கு செலவழிக்கிறீங்க உங்களோட பணத்தில் அவங்க வாழ்றாங்க நீங்க செலவழிப்பதின் காரணமாக நீங்க பணத்தை உடையாக உணவாக வீடாக குடுப்பதன் காரணமாகத்தான் அந்த பவர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக மிக சுட்டிக்காட்டுகிறது எனவே இன்னைக்காக முடிப்பதற்குரிய நிபந்தனைகளில் ஒரு மிக முக்கியமான நிபந்தனையாக அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய இருப்பிடத்தை பற்றி இஸ்லாம் கரைத்திருக்கிறார் அதே போலத்தான் குரான் சொல்லுகிறது எந்தளவுக்கு தெரியுமா சில கட்டங்களில் அந்த கட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார் மனைவிக்கு தலாக்கு சொல்லிவிட்டோம் இன்றே தலாக்க என்று சொல்லக்கூடியதே எல்லையை மீறி போய்க் கொண்டிருக்கிறது தலாக்குரிய காரணங்கள் என்ன தலாக்கு ஏன் நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கரைக்கப்பட வேண்டும் பேசப்பட வேண்டும் சின்ன சின்ன அற்பணங்களுக்காக வேண்டி மருமகளுக்கு சாப்பாடு சமைக்க தெரியாது மருமகளுக்கு உடுப்பு காயப்போட தெரியாது என்ற காரணத்துக்காக வேண்டி தாய் சொல்லுகிறால் மனைவியை விடு இந்த பெண் உனக்கு பொருந்த மாட்டாது இன்னும் ஒரு வாப்ப சொல்ற பயத்து மகளை பார்த்து நீ என்ன வீட்டில் இருக்கக்குள்ள வேலை ஒன்றும் இல்லாம நல்லா இருந்தாய் நீ மருமகண்ட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உன்ன மாமி வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உன் உடம்பில் நல்லா மெலிஞ்சிருக்குறே இது சரிவரமாட்ட நீ இங்க வந்து சேர்ந்துடு யாரு சொல்றாங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு வாப்ப உமா பேசுற பேச்சு டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவியினுடைய பிரச்சனையின் காரணமாக நடைபெறக்கூடிய டிவோர்ஸ் விவாகரத்து இருக்கிறதே சுமார் இருபது வீதமாகத்தான் இருக்கும் எண்பது வீதமான பிரச்சினை மாமி மருமகளுடைய பிரச்சனை அல்லது தாய் தாய் குழந்தையினுடைய பிரச்சனை அல்லது மனைவி மதினனுடைய பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே இஸ்லாம் சொல்லி இருக்கிறது எந்த சொன்னால் ஒரு பெண்ணுக்கு தலாக்கு சொல்லிவிட்டீர்கள் விவாக ரத்து நடந்து விட்டது மூணு தலாக்கு சொல்லிவிட்டீங்க பிறகே அவள் இத்தா இருக்க வேண்டும் மூணு தலாக்கு பிறகே அந்த பெண் இத்தா இருக்க வேண்டும் இது குரானுடைய கடமை இத்தாவை பற்றி குரான் ரெண்டு வகையாக பேசியிருக்கிறது மௌத்துடைய இத்தா இருக்கிறது தலாக்குடியா இருக்கிறது கணவன் மூத்தானதுக்கு பிறகே ஒரு பெண் நாலு மாசம் பத்து நாள் இதாக வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக்கு சொன்னதற்கு பிறகே அங்கே வித்தியாசமான கோட்பாடுகள் அது அது ஒரு மாதவிடாய் வராத பெண்ணாக இருந்தால் அவளுக்கு வேற சட்டம் மாத வரக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவளுக்கு வேத சட்டம் தலாக்கு மாதவிடாய் காலத்தில் நடைபெற்றிருக்கும் என்று இருந்தால் வேற சட்டம் தலாக்கு வந்துட்டு சுத்தத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது என்றிருந்தால் அதற்கு வேற சட்டம் இப்படியாக முகாக்கள் மிக தெளிவாக குரான் இந்த சட்டங்களை தலாக்கு சொல்லிட்ட சொல்லிட்ட அந்த பெண் கிட்டத்தட்ட ஏறத்தாழ மூணு மாசம் இருக்க வேண்டும் யாருடைய வீட்டில் இருப்பால் இத்தா எந்த வீட்டில் இருப்பால் குரான் சொல்லுகிறது அந்தாவுடைய அனுஷ்டானம் அந்த இத்தாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் கணவன் தான் அவளுக்கு வீடு கொடுக்க வேண்டும் கணவனுடைய வீட்டில் தான் அவள் இருக்க வேண்டும் அஸ்தினோம் நீங்க அவங்களோட மனைவியில வீடு வாங்கி இருப்பீங்கன்றால் இந்த ஆயத்தை நீங்க எப்படி அமல் செய்ய போறீங்க உங்களோட மனைவியுடைய வீட்டுக்குள்ளதான் நீங்க தஞ்சம் புகுந்திருக்கிறீங்க என்றிருந்தால் அந்த மனைவி அனுஷ்டிக்க வேண்டிய கட்டம் வந்தால் குரான் சொல்லுகிறது அஸ்கின் தும்திக்கும் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான பெரியார்களே குடும்ப கட்டமைப்பு குடும்பம் என்று சொல்ல கூடியதை பற்றி பேசும்பொழுது கூடிய பெண்ணுடைய இருப்பிடத்தை பற்றியும் குரான் கதைத்திருக்கிறது உங்களுடைய வசதிக்கு தக்கவாறு நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் இத்தாவில் இருக்கும் பெண்கள் அவர்களை குடியிருக்க செய்யுங்கள் என்று குரான் கதைத்திருக்கிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறது நீங்கள் ஏதாவது எடுக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த காலம் முடிவதற்கு முன்னால் அவர்களை வெளியே போட முயற்சிக்கவும் வேண்டாம் யோசிக்கலும் மனைவி அல்லையே நூறு மாசம் இந்த ஊட்ட கூலி கொடுத்த எனக்கு லட்சம் கிடைக்கும் நான் ஏன் சும்மா கொடுக்கணும் அல்லா சொல்றான் நீங்க யோசிக்கலாம் நான் மூணு தலாக்கு சொல்லிவிட்டேன் மறுவா வள திருப்பி எனக்கு முடிக்க முடியாது முடிப்பதாக இருந்தால் பல நிபந்தனைகள் இருக்கிறது அது கஷ்டமான நிபந்தனைகள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நான் ஏன் இருப்பிடம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஏன் என்னுடைய வீட்டில் வாழ வேண்டும் அவளுக்கு போய்விட்டாள் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அவளை அவளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அந்த இந்தாவுடைய காலம் உங்களுடைய வீட்டில் அவள் அனு வேண்டும் என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக மிக அழகாக மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது இஸ்லாமியர்களே மிக முக்கியமான ஒரு அம்சம் மிக முக்கியமான ஒரு யாரும் மறந்துவிடக் கூடாது சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய சீதோவை தனத்துக்கு நாலு விடயங்கள் இந்த நாளையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கு அல்மர் அத்து ஒரு சாலிஹான ஒரு மனைவி ஒரு சாலிஹான கணவன் பெண்களுக்கு கணவன் ஆண்களுக்கு மனைவி சாலிஹான பெண் சாலிஹான கணவன் சுபகானம்மா பெண்ணை பற்றி சுாவும் ஏராளம் கிடைத்திருக்கிறது அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் இரண்டாவது சொல்லம் விசாலமான வீடு நெருக்கடியான வீடல்ல அல்ல கொஞ்சம் விசாலமான வீடு சாதாரணமாக அந்த வீட்டுக்கு விருந்தாளிகளை அணைக்கலாம் அந்த வீட்டுக்கு பெண்கள் வந்தால் ஆண்கள் வந்தால் எந்த விதமான கடச்சரை இல்லாமல் எந்த விதமான டிஸ்டர்பன் இல்லாமல் ஆண்கள் வேறாக பெண்கள் வேறாக அமரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் விசாலம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வீடு கிடைத்திருக்கிறது சொன்னாங்க நீங்க ஏன் விசாலமான வீட்டை கேட்குறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் எந்த அளவுக்கு வீடு விசாலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளம் விசாலமாக இருக்கும் எந்த அளவுக்கு உள்ளம் விசாலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு விருந்தாளிகளை அந்த வீட்டுக்கு அழைக்கலாம் ஏன் காரணம் நான் அனைவரையும் அழைப்பேன் கூப்பிடுவேன் வீடு வெறிய வீடு யாரையும் அமர வைக்கலாம் யாருக்கு உணவு கொடுக்கலாம் வாச விசாலமான வீடு மூணாவது ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் அல்லா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களை தந்துருவான சாலகான நல்ல பக்குவமான பிறர் நலம் பேணக்கூடிய பிறருக்காக வேண்டி வாழக்கூடிய பிறருடைய நல்ல விடயத்தில் பங்கெடுக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாருக்கு கிடைத்து விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தாக்கியங்களில் மூணாவது தாக்கியமும் கிடைத்துவிட்டது அந்த கூட்டத்திலும் நம் அனைவரையும் அல்லாக்கி வைப்பான மூணாவது சொன்னாங்க அந்த காலத்தில் ஒட்டவம் அந்த காலத்தில் குதிரை அந்த காலத்தில் கழுதை சொன்னாங்க சொல்லதான் கழுதை என்று சொல்லவும் இல்லை குதிரை என்று சொல்லவும் இல்லை அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான ஆரோக்கியமான வாகனத்தில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுகிறோம் எந்த பக்கத்துக்கு போக வேண்டுமோ அந்த பக்கத்துக்கு வாகனம் எங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது இது அல்லாஹுடைய அருக்குடை சுஹா நல்லா ஒமா குன்னா முக்குருநீன் கலிபூன் இது நாளும் ஒரு மனிதனுடைய பாக்கியத்துக்கு ஒரு மனிதனுடைய சாதத்துக்குரிய விடயம் என்பதாக சல்ல அல்லாஹு அலே சொல்லம் சுட்டிக்காட்டியிருக்கார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹான ஒரு ஹதீஸ் என்பதாக சமகாலத்துடைய இமாம்கள் கூட இதை என்ற வைத்து இந்த துவாவையும் அதிகமாக ஓதுவாங்க ஆச்சரியமான துவாக்கள் நமையனுடைய பாடமாக்கி ஓதக்கூடிய பழக்கத்தை எல்லாம் தந்துவானாக சொன்னாங்க இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சொல்றாங்க என்னுடைய வீட்டை விசாலப்படுத்துவாயாக வீடு சின்னதாக இருந்தாலும் விசாலமான வீடு விசாலமான இடம் விசாலமான மனநிறைந்த வீடு வபாரி கிளி பீமா ரேல்லா எனக்கு எதையெல்லாம் தந்திருக்கிறாயோ அவைகளெல்லாம் எனக்கு வரக்கத்து செய்யுவாயாக சுபகான இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே வீடு என்று சொல்லக்கூடியது அல்லாவின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு நமட் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது இதே சந்தர்ப்பத்தில் ஒரு வீடு எங்கே கட்டப்பட வேண்டும் ஒரு வீட்டினுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் இதை பற்றியும் குரான் கதைத்திருக்கிறது மனிதனுடைய வீட்டு சூழலை படி இருக்க வேண்டும் வீடுகளை பற்றி வீடு கட்டுவது என்பதை சொல்லக்கூடியது வீடுகளை பற்றி குரவானில் எறும்பினுடைய வீட்டைப் பற்றி சொல்லுகிறான் சிலந்தியுடைய வீட்டைப் பற்றி குற சொல்லியிருக்கிறான் தேனியினுடைய வீட்டைப் பற்றி அல்ல சொல்லியிருக்கிறான் வீடு கட்டுவது என்பது அல்லது வகையினுடைய அறிவு கொடுக்கப்பட்ட முஸ்லீம்கள் மாத்திரமல்ல மனித கோடிகள் மாத்திரமல்ல எறும்புக்கும் வீடு கட்ட தெரியும் காக்கைக்கும் வீடு கட்ட தெரியும் தேனிக்கும் வீடு கட்ட தெரியும் சிலந்திக்கும் வீடு கட்ட தெரியும் எனக்கு எங்கே வாழ முடியுமோ என்னுடைய உயிருக்கு எங்கே ஆபத்தில்லாமல் வாழ முடியுமோ அப்படிப்பட்ட இடங்களில் அவைகள் வீடு கட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் குரான் அதை பற்றி சொல்லி இருக்கிறது சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் குரானில் தேனிக்கு நாங்க சொல்லினோம் சொல்லிக் கொடுத்தோம் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் தேனுக்கு நாங்க படித்துக் கொடுத்திருக்கிறோம் அது வகை என்று சொல்லும் பொழுது அது மூலமாக வந்த வகை அல்ல அல்லா அல்லாஹ் உழைப்பா அல்லா அறிவித்துக் கொடுத்த இயற்கையாகவே அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் ஒரு தேனிக்கு நாங்க சொன்னோம் தேன் பாணி கொழும்பு இருக்குதே ஆனா தேனியினுடைய வீடு கொழும்புல எ வீட்டுள்ள தேன்பாணி இருக்கிறது பல ஊடுகளில் இருந்து வந்த தேன்பாணி நாங்க பாதிக்கிறோம் ஆஸ்திரேலியன் தேன்பானியம் இருக்கிறது அமெரிக்காவுடைய தேன்பாணியம் இருக்கிறது பஜார்ல போயிட்டு பார்த்த எல்லா நாட்டினுடைய தேன்பானியம் எங்களுக்கு கிடைக்கிறது எங்கள்கிட்ட இல்ல தேன் வீட்டை நாங்க காணவில்லை ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் நாங்க தேன் பூச்சிக்கு நாங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் ஜிப அலி குயூத்தன் வீடுகளை மலைகளுக்கு மேல கட்டிக்கோ மரங்கள்ல போய் கட்டிக்கோய் மக்களுடைய விதை தலங்களில் போய் கட்டிக்கோ ஏன் காரணம் என்று சொன்னால் நீ தேன் பூக்கி நீ தேனீகளை உருவாக்கக்கூடிய ஒருவன் ஒன்றாக இருக்கிறாய் அது கொழும்புல வீடு கட்டினா கொழும்புல வீடு கட்டினா உனக்கு இங்க பூ இல்ல உனக்கு இங்க மரமட்டைகள் இல்ல உனக்கு இங்க பானை கிடைக்க மாட்டாது எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் ஒரு தேனிக்கு கூட நீ இந்த இடத்துல வீடு கட்டினா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இங்குள்ள மக்கள் உன்னை வாழ விட மாட்டார்கள் உனக்கு தொந்தரவு செய்வார்கள் உன்னுடைய கூட்டை உடைப்பார்கள் நாங்க சொன்னோம் எதனால தான் ஜிமால்களுக்கு மேலே வீடுகளை கட்டிக்கும் மரங்கள் மனிதனுடைய சுபானந்தா காக்கையினுடைய வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இந்த காலத்தின விஞ்ஞானத்துக்கே சவாலாக இருக்கிறது விஞ்ஞானம் கட்டிடத்துறை அதாவது பொறியியல் துறை எங்கேயோ போய்விட்டு சொல்லுகிறோம் நாங்கள் கேட்கிறோம் காகம் கட்டக்கூடிய வீட்டை உங்களுக்கு கட்ட முடியுமா காகம் எப்படிப்பட்ட அந்த சராசரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது மரத்தில் இல்ல மரத்தின மரத்தில போய் கட்டுது கட்டுவதில்லை அதுக்கு தெரியும் மரத்தில் கட்டினாலும் கீழுள்ள மனிதன் மேலே ஏறி வந்து எனக்கு அநியாயம் செய்வான் எனக்கு இங்கு ஆரோக்கியம் இல்லை என்பது அதை உணர்ந்து அது என்ன செய்தது சொன்னால் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய கால் கூட அந்த கொப்புல பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொப்புலதான் பெய்து வீடு கட்டது அல்ல இந்த அறிவை காகத்துக்கும் கொடுத்திருக்கிறான் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் தான் வீடு கட்ட வேண்டும் இதே போல தேடியினுடைய வீட்டை பற்றி குற ஆண்ட சொல்லியிருக்கிறான் எறும்பினுடைய வீட்டை பற்றி சுரேமான் அலை அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு எறும்போ சொல்லுதே உங்களுடைய போய்விடுங்கள் வீடுகளுக்குள்ளே நீங்க போயிடுங்கோ என்று சுலைமானுடைய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது அழகி சலா தோசாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் லாஹ்தி மன்னக்கும் சுலைமான் சுலைமான் அலேஹி அவர்களும் அவருடைய படையும் அவர்கள் தெரியாமலேயே உங்களை மிரித்து சவட்டி விடுவார்கள் எனவே நீங்க உள்ளுக்கு போயிருங்கோ என்று சொல்லி ஒரு எலும்பினுடைய வீட்டை பற்றி சொல்லி இருக்கிறார் இப்படியாக இருக்கும் பொழுது நாங்க எங்க வீடு கட்ட வேண்டும் ஒரு முஸ்லீம் உடைய வீட்டுச் எப்படி இருக்க வேண்டும் எந்த மனையில வீடு கட்ட வேண்டும் எந்த இருப்பிட எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும் இவைகளை பற்றி எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது ஒரு முஸ்லீம் உடைய ஆகப்பெரிய என்னவென்று சொன்னால் நாங்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய சூழல் மாசு சூழல் மாசுபட்டு விட்டது வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பை நாங்கள் இருந்துவிட்டோம் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கிறது சிறார்கள் பாதையில சிறார்கள் ஏனென்று சொன்னால் வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது அவர்கள் வீடுகளுக்குள்ளே அவர்கள் வாழ்வதற்குரிய வீடுகளாக இருக்கக்கூடிய வீடுகளை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை எனவே அன்புக்கு இஸ்லாமியர்களே அடுத்த வாரம் இதே தொடரில் வீடு எங்கே கட்ட வேண்டும் ஒரு முஸ்லீம் உடைய வீடே அமையக்கூடிய இடம் இடம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குரான் என்ன சொல்லி இருக்கிறது ஹதீஸ் என்ன சொல்லி இருக்கிறது பிறகு வீட்டுக்குள்ளே நுழைவதற்கும் வீட்டை விட்டு வெளியாகுவதற்கும் அந்த வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய காலகட்டத்திலும் கடைபிடிக்க வேண்டிய ஆதாவுகளை பற்றி சில விடயங்களை பேசிவிட்டு அனைவர்களுக்கும் உண்மைகளை உண்மைகளாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஹக்கை ஹக்காக வழங்கப்படுத்துவானாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தருவானாக நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பான நம்முடைய குடும்பங்களில் யாராலும் காலம் சென்றுமாக்கி வைப்பான நம் அனைவருக்கும் நல்ல அழகான மௌத்தை தண்டருவானு